உங்கள் அலிமையில் உப்பு சீடை பதப்படுத்திய அரிசி மாவு ஒரு கப் வருத்த உளுத்த மாவு நாலு தேங்காய் துருவல் மூணு ஸ்பூன் பெருங்காய்தூள் ஒரு சிட்டிகை உப்பு அரிசி கேப்ப வெண்ணெய் முப்பது கிராம் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல இந்த பதப்படுத்திய அரிசி மாவு எடுத்து ஒரு பவுல்ல கலந்துக்கலாம் அது கூட வறுத்த அரைச்ச உளுந்து நாலு ஸ்பூன் கலந்துருவோம் கலந்துட்டு உப்பு தேவையான அளவு கலந்துடலாம் பெருங்காயத்தூள் உறிச்சிட்டு கலந்துட்டு வெண்ணெய் முப்பது கிராம் போட்டு கலந்துப்போம் தேங்காய்த்தூள் வரும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அது உருட்டிப்போம் உருட்டிட்டு ஆற வச்சுருவோம் உருட்டும் போது நான் ஷேப் வந்து அப்படியே ரவுண்டாலாம் உருட்டக்கூடாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்லெஸ்ஸா கொஞ்சம் உருட்டிட்டு அதை வந்து வெய் கொஞ்ச நேரம் அப்படியே காற்றுலாம் ஆறு விட்டுடலாம் ஆறு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சிட்டு வானல் வச்சு வானல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தி உப்பு சீடை தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்